உபசாராபதேச கிருத்தான் அஹரஹன்மையா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வருஷோத்தம இந்த ஸ்லோகம் தினப்படி நாம் பகவானுக்கு பூசை செய்து முடிக்கும் போது சொல்ல வேண்டியது தினமுமே ஆராதிக்க வேணும் திருவாராதனத்தினுடைய முடிவில் இந்த ஸ்லோகத்தை பகவான் முன்னே விண்ணப்பம் செய்ய வேண்டும் ரிக்வேதத்தினுடைய ஒரு பகுதியாக ஜிதந்தே ஸ்தோத்ரம் கொண்டாடப்படுகிறது ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வாவன நமஸ்தே ஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ என்று தொடங்குகிற ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்களுடைய இறுதியில் இந்த ஸ்லோகம் வருகிறது உபசாராபதேசேன கிருத்தான் தினப்படி உன்னை பூசிக்க வேணும்னு தொடங்குகிறேன் உபசாரங்கள் செய்ய ஆரம்பிக்கிறேன் உனக்கு ஆசனம் சமர்ப்பிக்க வேணும் அர்ஜம் சமர்ப்பிக்க வேணும் பாத்தியம் சமர்ப்பிக்க வேணும் ஆச்சமனியம் சமர்ப்பிக்க வேண்டும் பகவான் கை தடுவதற்கு த தீர்த்தம் கொடுக்க வேணும் காலலம்பிக் கொள்ளுவதற்கு தீர்த்தம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கொப்பளித்து ஆசமனம் பண்ணுவதற்கு தீர்த்தம் கொடுக்க வேணும் அவருக்கு அபிஷேகம் பண்ண வேணும் அலங்காரம் புஷ்ப அலங்காரம் சந்தன அலங்காரம் வஸ்திர அலங்காரம் இது முதலானவை சமர்ப்பிக்க வேண்டும் தூப தீபங்கள் அவருக்கு ஆரத்தி காட்ட வேண்டும் சாம்பிராணி புகையிட வேண்டும் பிற்பாடு நைவேத்தியத்தை சமர்ப்பிக்க வேணும் பண்ணிருக்கிற கழுகியை சமர்ப்பிக்க வேணும் இப்படி எத்தனையோ அனுஷ்டானங்கள் எத்தனையோ பணிவிடைகளை பகவானுக்கு நாம் புரிய வேண்டும் இது உபசாரங்கள் உபசாரங்கள்னு சொல்றோம் பதினாறு உபசாரங்கள் பண்றதா சொல்லுவா ஆனா நம்ம ஆரம்பிக்கும் போது உனக்கு உபசாரம் பண்றேன் பணிவிட பண்றேன்னு ஆரம்பிச்சேன் ஆனா முடிக்கிறது என்னுடைய பிள்ளைத்தனத்தாலே அன்பினாலே முப்பத்தி ரெண்டு தவறுகளா முடிஞ்சு போச்சு நல்ல உபசாரங்களா பதினாறு பயணம்னு ஆரம்பிச்சேன் முப்பத்தி ரெண்டா முடிஞ்சு போச்சு அடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதோ விழுந்து நமஸ்கரிக்கிறேன் அடி மன்னிக்க வேணும் பொறுத்தொருள வேண்டும் அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் உப உபசாராபதேஷேன கிருத்தான் நாம் தினப்படி தினப்படி உபசாரம் என்றேன் ஆரம்பிச்சேன் ஆனா அபசாராணி மான் சர்வான் அனைத்து அபசாரங்களாகவும் முடிச்சுட்டேன் கமஸ்வ புருஷோத்தம நீயோ புருஷர்களுக்குள் உத்தமன் சாமானியப்பட்ட மனிதன் அல்லன் ஆகையாலே சாமானியப்பட்டவளர்ந்தா நம்ம போல இருந்தா பண்ற பொறுக்க மாட்டோம் ஆனா நீ சர்வேஸ்வரன்படியால் அடியான் பண்ணிருக்கிற குற்றங்களை பொறுத்தொருள வேண்டும் என்ன பகவானிடத்தில் வேண்டி நிறுத்துகிறோம் பகவானும் பொறுத்துடுறான் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒருத்தர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கலாம் ஆனா மன்னிப்பு கேட்க என்ன சொல்லணும் இனிமே அந்த தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம் சுவாமி இந்த ஒரு தடவை அடுத்த தரத்துல இருந்து இப்படி நடக்காது இப்படித்தானே ஒரு ஒரு தரையும் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஆனா தினமுமே நமக்கு பெருமாளுக்கு ஆராதனமானும் உடனே இந்த சுலோகத்தை சுடுடணும் நல்லா பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் ஆனா தப்பா போச்சு தேவரியில் மன்னித்த விழ அவனுடைய பெருமைக்கு தகுந்தா போலே நம்மால் ஒரு நாளும் ஆராதனம் பண்ணிவிட முடியாது அரை மணி நேரம் பூசிப்பவாழா இருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரம் ஆராசனம் பண்றவாழ்ந்த ஆராதனம் பண்றவாழா இருந்தாலும் சரி பிரம்மாவே திருவாராசனம் பண்ணினாலும் சரி அவரும் கடைசியில் இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லி ஆகணும் உபசாராபதேஷன கிருதானஹரஹன்மயா அபசாராணிமான் சர்வான் கஷமஸ்வர் அடியின் பண்ணின அனைத்து அபசாரங்களையும் பொறுத்தொருள உண்டும் நாம என்னென்ன மாதிரி அபசாரங்கள் பண்ணுறோம் கிருதானு ியமான கரிஷமானான் ஏற்கனவே கடந்த காலத்தில் பண்ண குற்றங்கள் இப்போது பண்ணிக்கொண்டிருக்கும் குற்றங்கள் நாளை பண்ண போகும் குற்றங்கள் அறிந்து செய்த குற்றங்கள் அறியாமல் செய்த குற்றங்கள் பகவானிடத்தில் செய்த குற்றங்கள் பாகவதர்களிடத்தில் செய்த குற்றங்கள் ஏன்னே தெரியாம பட்ட குற்றங்கள் இப்படி பல சாஸ்திர செய்யு சொன்னதே செய்யாமல் இருந்தது செய்யாதேன்னு சொன்னதே செஞ்சுட்டது அதத்தான் அகிருத்திய கரணம் கிருத்திய அகரணம் சொல்லுகிறார்கள் இப்படி என்னென்ன அபராதங்கள் என்னென்ன குற்றங்கள் பண்ணிருப்போமோ பகவன் அனைத்தையும் பொறுத்து விடுவாய் தேவரியர் பொறுமையை வடிவடுத்தவர் என்று ராமாயணத்திலே வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் க்ஷமா பொறுமைங்கிற கல்யாண குணத்தில் உயர்ந்த பண்பில் பூமி பிராட்சிக்கு சமமானவன் ராமபுரான் என்னெந்த மகானுபாவர் சொல்றார் பொறுமைன்னு சொன்னாலே பூமா தேவின்னு சொல்லுகிற நாம மிதிக்கிறோம் துப்புகிறோம் மலஜலங்களை கழிக்கிறோம் எத்தனையோ நோண்டி விடுறோம் சரியா மூடுறது கூட கிடையாது என்னென்ன மிஸ்பிஹேவ் பண்ணணுமோ பூமி பிராட்சியை நடத்தலாம் அத்தனையும் மன்றும் ஆனா அவ பொறுமை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறாள் அந்த பூமாதேவி தானே பொறுமையே வடிவெடுத்த சீட்டையே நமக்காக கொடுத்தாள் அதே பூமாதேவி தான் ஆண்டாளாக திருவதாரம் பண்ணினாள் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியின் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத்து கஷமாம் கவுனையா கமலாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தன்னுடைய கொண்டாடுறார் சாட்சாத்து கஷாம் கிருசிவி பூமாதேவிக்கே திருநாள் பூமாதேவியே தான் ஆண்டாளாக வத்தரித்தாளாம் அப்ப பூமின்னு சொன்னாலே பொறுமை ராமன் சொன்னாலே பொறுமை பகவான் சொன்னாலே பொறுமை இப்படி இந்த பொறுமைக்கு எவ்வளவு சிறப்பு கூறப்பட்டுள்ளது நாம தவறுகளா பண்ணு போறோம் பகவான் பொறுத்து கொண்டே போகிறார் நம்ம போல குற்றம் புரிவார் வேறு ஆறுமில்லை இதை பற்றி திருவரங்க ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் காரை கருணை இராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறுபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் அல்லல்கள் எல்லாத்துக்கும் நான் உறைவிடம் கருணையே வடிவெடுத்தவரான ராமானுஜாச்சார்தரே நம்மிடத்துல குற்றங்களை தவிர ஒண்ணும் இல்லை உன்னிடத்தில் பொறுமையை தவிர மற்றொன்று உண்டோ அப்ப பொறுமை நாங்களோ அறிவொன்றும் இல்லாதவர்கள் அப்போ சீரி அருளாக் பறை கோவித்துக் கொள்ளாதே பொறுத்து விடும் என்ன பகவானிடத்துல விதவிதமா பிரார்த்திக்கிற முடியும் சோடசி அப்படின்னு ஒரு துதி நூலே உள்ளது பதினாறு ஸ்லோகங்கள் பகவானிடத்தில் கஷமையை பொறுமையை அபராத கஷாமணத்தை பிரார்த்தித்தே பாட பெற்றவை இப்படி நாமும் ஒண்ணும் சொணங்காமல் வெட்கப்படாம பொறுக்கணும் பொறுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் ஒரு ஒரு தர தப்ப பண்ணுட்டும் பொறுக்கணும்னு கேட்டுன்னுட்டு திரும்பவும் அதே தப்ப பண்ணி பொறுக்கணும்னு கேட்டுன்னு தான் இருக்கும் பெருமாள் பொறுத்து கொண்டே தானே இருக்கிறார் இப்ப நாம பார்க்க போற மகாபாரத ஸ்லோகம் அடுத்த நாலு ஸ்லோகங்களில் பொறுமை எவ்வளவு தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு விதூரர் போகிறார் அப்ப ஒரு மனுஷன் கடைப்பிடிக்கணும்னா எதை ஒன்னே ஒன்னு சொல்லும் நான் நீ பண்றேன் இப்ப பல நல்லதை நாம ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருக்கோம் நம்ம பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்னா பா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஒண்ணு சொல்லு இன்னைக்கு என்னால முடிஞ்சதே நான் பண்றேன் அப்படின்னு கேட்போம்லயோ அத போலத்தான் இப்ப திருத்தராஸ்கரன் கேட்கறதுக்காக வச்சுக்கணும் அவனாக பண்ண சொல்லி முடிச்சுட்டு கடைசா விதிரனே சொல்லிட எல்லா நல்லத்தையும் உனக்கு சொல்லணும் நீ கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக பார்த்தேன் திருத்தராஸ்கரா நீ பண்ண போறையோ இல்லையோ நாளை மறுநாள் எப்போதாவது உலகத்தவர்கள் ஆரானு இதை பிடிச்சு படிக்க மாட்டாளா அவர்கள் மனசுல பட்டி இதன்படி நடக்க மாட்டார்களா இந்த ஆசையில தானா இப்ப சனனி தவிர நீ திருந்த போகிறாயான் எனக்கு தெரியாது பொறுமை காக்க வேண்டும் நீ பொறுமை இழந்து செய்கிறாய் அவசரப்படுகிறாய் யார் பண்ணின குற்றத்தையும் ஏற்க மறுக்கிறாய் குற்றமே இல்லாவிட்டாலும் நீ குற்றம் புரிகிறாய் உன் பிள்ளை பொறுமை இழந்தே போனான் பொறுமை இழந்தவன் உலகில் நன்கு வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது ஆகையால் பத்து பதினஞ்சு செலின்றிருக்க வேண்டாம் உன்னே ஒண்ணு சொல்லுங்க எது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எது இல்லைன்னா கட்டப்படுவோம் அதுக்கு சமாதானம் சொல்லப்படுறார் பொறுமை கஷமா என்ன குற்றம் புரிந்திருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் சொன்னார் சமயம் படுத்துக்க போடுவேன் கார்த்தால அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் அந்த ஏழு மணி நேரம் எவ்வளவு பொறுமையா இருந்தே தெரியுமோ இது பொறுமையா என்னை வேணும்னு தூண்டி விடப்படணும் நான் தூண்டிவிடப்பட்டு பொறுமையை காக்க வேண்டும் என்னை நல்லா தூண்டி விட்டுடணும் அப்படி நான் கோவப்படாம பொறுமையோடு இருக்கேன் பாரு அதுக்குதான் பொறுமைன்னு பேரே தவிர ராத்திரி ஏழு மணி நேரம் தூங்கினார் அப்ப அவர் கோவமே படமாட்டார் என்ன பொறுமை பூமிக்கு சமமான பொறுமை அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற சேவோ மயங்கி விழுந்திருக்க செய்தேவோ அல்லது சிறு குழந்தை ரெண்டு வயசு குழந்தைக்கோ நல்ல பொறுமை இப்படின்னா சொல்லி பிரயோஜனமே கிடையாது வயசு ஆயிருக்கணும் புத்தி தெளிந்திருக்க வேண்டும் நினைவில் இருக்க வேண்டும் நம்ம ஆரானு தூண்டி விட்டுருக்கணும் அப்போதும் பொறுமையை கடைபிடிக்க ஆனால் அந்த பொறுமை பல பேர் கையில் வல்ல ஆயுசமாக உள்ளது சில பேரிடத்தில் குணமாக உள்ளது உலகம் இந்த பொறுமையை எப்படி பார்க்கிறது தெரியுமோ என்று கேட்கிற எந்திரத்தனமான உலகத்தில் அனைத்தும் வேகம் பணம் சம்பாதிக்கணுமா வேகம் சின்ன வீடா குடிசையா பங்களாவா மாறணுமா ரொம்ப வேகம் நாற்பது வயசுக்குள் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதித்து வேண்டும் அவ்வளவு தூரம் பொறுமையடைந்து நாம செயல்படுகிறோம் இதனால என்னென்ன வியாதியை வர வச்சுக்கிறோம் எவ்வளவு மனஸ்தாபங்கள் எவ்வளவு டிப்ரெஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா அந்த பொறுமையை கடைபிடிக்க மாட்டோங்கிறமே முன்னாடி எல்லாம் ஒரு ப்ரமோஷன் வரணும்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்ததுன்னா நிதானமா ப்ரமோஷன் வரும் கொஞ்சமா இன்கிரிமெண்ட் வரும் ஆனா அந்த ப்ரமோஷனே ரொம்ப நர்ச்சர் பண்ணி கொண்டாடின்றதுதான் எல்லாரும் இன்னைக்கு அடுத்த வருஷம் ப்ரமோஷன் கொடுக்கணும்னா கம்பெனியே விட்டுட்டு இந்த வருஷம் கொடுத்தோமா அடுத்த வருஷம் ப்ரமோஷன் அடுத்த வருஷம் அதுக்காகவான ஏதாவது டெசிக்னேஷன் தயார் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வேகம் எதுவும் நிதானப்படுவதற்கு முடியாது இப்ப கிளம்பினமா இன்னும் அதிவேகத்துல வேற்று நாட்டுக்கு போறதுக்கு வேற ஆகாயமான கண்டுபிடிச்சுள்ளா வாஸ்தவ் அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்தா இது தெரியாம இன்டைரக்டா நம்ம கிட்ட என்ன ஒரு குணத்தை இன்கல்கேட் பண்ண தெரியுமா பொறுமையின்மை ஏன்னா எல்லாத்திலயும் அவசரமா சட்டு சட்டு நடக்கிறதுக்கு போயிட்டோம் அது அப்படி பழகி பழகி பழகி குடும்பத்திலயும் நமக்கு பொறுமைப்படுறது ஒத்தருக்கு ஒத்தர சாலரேட்டம் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் ஒரு தவறு நிகழ்ந்தால் ஒன்று அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் ஆனால் அதோட போய் உள்ளுக்குள்ள நாம ரொம்ப சிரமப்படுறதுக்கு ஆரம்பிச்சுறோம் அதை விட்டுட்டு இல்ல தப்ப தப்புன்னு தெரிஞ்சு மன்னித்தாவது விட வேண்டும் ஆனால் அந்த பொறுமை மெதுமெதுவே குறைந்து வருகிற காலம் அந்த பொறுமை குறைஞ்சி போய்ட்டால் என்ன ஆகும்னு இப்ப சொல்லப்படுறார் ஆனால் அவர் எவ்வளவு அழகாக அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமோ யாரான ஒருத்தர் லோகத்துல பொறுமையோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் உலகத்தர வந்துட்ட ஒரே ஒரு குற்றம் தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறார் ஒரு குற்றம் என விஷயம் நாம ஒன்னும் ஒரே ஒரு குற்றத்தை உலகத்தவர்கள் பார்க்குமா ஆனா கிடையாது அதுதான் அவனுக்கு இருக்கிற சிறந்த சக்தி பொறுமைங்கிறது கையால் அடையாளம் அல்ல கையில் இருக்கும் சிறந்த சக்தியின் அடையாளம் பார்ப்போம் ஏகா கமாவதாம் தோஷோ யேனம் அசக்தம் மன்னதே ஜனஹா கஷமாவதாம் தோஷகா எது பொறுமையோட கூடியவனிடத்தில் ஒரு தோஷம் தான் கண்டுபிடிக்க முடியும் தித்தியோ நோபபத்தியத்தே இரண்டாவது குற்றத்தை அவங்ககிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது ஆக நம்ம பார்க்கறதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றுன்னு பார்த்துன்னு வரும் பொறுமையோடு இருக்கிறவனிடத்துல ஒரே ஒரு குற்றம் உள்ளது இரண்டாவது குற்றம் இல்லை எதேனும் க்ஷமயா யுக்தம் யார் ஒருத்தன் பொறுமையோடு கூடியிருக்கிறானோ அசக்தம் மன்னதே ஜனக அவனை சக்தியற்றவன் கையாலாகாதவன் கோழை தெம்பில்லாதவன் என்று ஊர்க்காரர்கள் சொல்லுவார்கள் ஆனால் உண்மை அது அல்ல யாரிடத்தில் பொறுமை உள்ளதோ அவன் தான் யார் பொறுமையற்ற இருக்கிறானோ அவன்தான் எளியவன் ஆனா உலகம் அப்படி புரிந்து கொள்ளாது உலகம் பார்க்க போறதெல்லாம் ஓ இவனுக்கு பொறுமை இருக்கு அப்படின்னு என்ன இவரால் பண்ண முடியல சுவாமி டெலிவர் பண்ண முடியல பர்ஃபார்மன்ஸ் இல்ல பொறுமே பொறுமே நிறுண்டு காலத்து கைகிறார் என்ன உலகத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் அடுத்த ஸ்லோகத்தில் சேர்த்து சொன்னதான் அர்த்தம் புரியும் சேர்த்தே சொல்றேன் சோஷதோஷோ நந்தவியா கஷமாதி பரமம் பலம் கஷமா குணோ சசக்தானாம் சக்தானாம் பூஷணம் க்ஷமா சோசதோஷோ நமந்தவியா ஆனால் பொறுமையுடையவனுக்கு பொறுமை குற்றமாக கொள்ளல் ஆகாது கண்டிப்பா தானே ஒருத்தனுக்கு சிறந்த பலம் பொறுமையோடு ஒருத்தர் இருக்கிறார் யார் பொறுமையோடு இருக்கிறானோ பூமி ஆழ்கிறான் ஏன்னா பூமாதேவிதானே பொறுமைக்கே இறக்கணும் க்ஷமாகணோசான் சக்தி இல்லாதவர்களுக்கு பொறுமை நல்ல பண்பாக உள்ளது சக்தி இருப்பவர்களுக்கு பொறுமை சிறந்த அணிகலனாய் ஆபரணமாகவே இருக்கும் பொறுமை ரெண்டு பேர் இடத்துல இருக்கு ஒன்னும் சக்தி இல்லாதவன் நூத்தன் சாமர்த்தியம் இருக்கிறவன் சக்தி இருக்கிறவன் சக்தி இல்லாதவன் டேயும் இருக்கு சக்தி இருக்கிறவன்டையும் பொறுமை இருக்கு சக்தி இல்லாதவனிடத்தில் பொறுமை இருந்தால் அது சிறந்த குணம் ஒன்னும் குறைவில்லை சிறந்த குணவாளன் சிறந்த பண்பாளன் சொல்லிடுவான் அதே சக்தி இருக்கிறவனிடத்துல பொறுமை இருக்குன்னு வச்சுக்கோ வெறும் குணசாலின்னு மட்டும் சொல்ல மாட்டா ஓ அது அவனுக்கு ஆபரணம் அது அணிகலனாய் அவனுக்கு மெருகு கூடுகிறது அவனுக்கு ஒளிவிஞ்சுகிறது சொல்லுவார்கள் ரெண்டிடம் பார்ப்போமே வசுதேவரும் பொறுமையோடு இருந்தார் வாசுதேவனான கண்ணனும் பொறுமையோடு இருந்தான் வசுதேவருக்கு கைகளில் தாலில் சங்கரி இட்டு விட்டார்கள் தேவக்கியும் வசுதேவரும் சிறச்சாலில் அடைக்கப்பட்டார்கள் அவருக்கு சக்தி குறவு ஆனா ஆறு பிள்ளைகள் இறந்தட்ட பொறுமையோட தான் பார்க்கின்றிருந்தார் பட்ட சித்திரவசத்தெல்லாம் பொறுமையோட பொறுத்து கொண்டிருந்தார் மக்கள் அறுவரை கல்லடை மோதவென்னு பொறுமையோட ஆறு குழந்தைகளையும் கம்ச நடத்த கொடுத்தார் உயிர் பிரிஞ்சு போச்சு ஏழாவது குழந்தை கர்ப்பம் மாற்றப்பட்டது ஏழாவதையும் இழந்தார் எட்டாவது பிறந்தது கண்ணனோ உடனே கொண்டு போய் மதுரப்பட்டனத்திலிருந்து கோகுலத்துல விட்டுடுனுட்டார் எத்தனையும் பொறுமையோட பார்த்துருக்கார் கண்ணன் பிறந்து பத்து ஆண்டுகள் வரை அவர் சிறையிலே தான் வாடி இருக்கிறார் அப்ப தந்த காலில் விளங்குற வந்து தோன்றிய தொன்னல் பெண் தனியேந்தன் சிந்த போய்விட்டு திருவருள் அவனிடம் பெருமளவிருந்தேனை என்று திருமங்காழ்வாருடைய பாசனத்தின்படி கண்ணன் வந்து இவர்கள் தால் கைகள் இருக்கிற தலைகளை சங்கிலிகளை அருச்சறியவரைக்கும் பொறுமையோடு இருந்தார் அவர் சிறந்த பண்பாளர் ஆனால் சக்தி இல்லாதவர் இதே கண்ணன் நல்ல சக்தி இருக்கிறவர் கண்ணனும் பத்து வருஷம் பொறுமையோட காத்திருந்தார் ஆனா அந்த பொறுமை கம்சன் இன்னும் தப்பு பண்ணட்டும் இன்னும் தப்பு பண்ணட்டோம் கம்சன் திருந்துவதற்கும் வாய்ப்பு கொடுப்போம் ஆனா அந்த திருந்த கொடுத்த வார்த்தை அவன் தப்பு பண்ணிட்டே இருக்கான் இல்லைன்னா கண்ணன் பிறந்தன்னைக்கே நேர கம்சனை கொண்டிருந்தான்னு பத்து வருஷம் பொறுமையோட காத்திருந்தார் இவன் ஒருவேளை மாறுடுறானா மாறுடுறானான்னு பாத்திருந்தார் ஆனா அதை மாறாம போகவேதான் பத்தாவது வயசுல திரும்ப வந்து கம்சனை கொன்றார் அப்ப கண்ணனும் பொறுமையோட பத்தாண்டுகள் காத்திருந்தான் ஆனா காத்திருந்த சமயத்திலேயே பூத்தனைய கொன்றான் திருநாவர்த்தனை கொன்றான் வேணுகாசுரனை கொன்றான் பிரலம்பாசுரனை கொன்றான் பகாசுரனை கொன்றான் ான் இப்படி பல பேரை முடித்தான்பெருமான் ஒரு பக்கத்துல கம்சனிடத்துல பொறுமையோடு இருக்கார் அப்ப வாசுதேவனான கண்ணனும் பொறுமை காத்தார் சக்தி இருந்தபடியாலே அது அவருக்கு அணிகலனாக இருந்தது கம்சனையே முடிக்க உதவித்து வசுதேவன் அவனுடைய தந்தை அவரும் பொறுமை காத்தார் ஆனா சக்தி இல்லை அவருக்கு ஒன்னும் தெரிச்சு அவரால் சாதிக்க முடியலே ஆனா சிறந்த குணமாக இருந்தது ஆக மொத்தத்தில் பொறுமை குணமாக இருக்கலாம் அணிகலனாக இருக்கலாம் ஒரு நாளும் குற்றமாய் விடாது அதை நாம் இந்த ரெண்டு பேர் சரித்திரத்திலிருந்தே புரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தில் என்ன கண்டுபிடிக்க முடியும் பொறுமை இருக்கு அனைவரும் பொறுமையே கடைபிடிக்க வேணும் என்று சொல்லுகிறார் பொறுமையோடு காத்திருந்து இன்னும் கேட்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி